அகரமுதலையழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் மேல் கூறிய காரணங்களால் அதாவது எப்படி பார்த்தாலும் கோபம் தீமையைத்தான் கொடுக்கிறது உடனே தீமை வரலாம் அல்லது காலம் தாழ்த்தி நமக்கு துன்பம் வரலாம் தீமை துன்பம் அர்த்தம் துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அது முத்திரத்தார்னர் முத்திரத்தார்னா என்ன தன்னை காட்டிலும் வலியவர்கள் தனக்கு நிகரானவர்கள் ஒப்பார் எளியார் வலியார் ஒப்பார் எளியார்னர் யார்கிட்டையுமே கோபத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிடுவான் ஆக சினத்தை எழுப்புதலை ஒளிவான் ஆகங்கிறார் தனக்கும் பிறர்க்கும் அந்த கோபத்தினால் துன்பங்கள் தோன்றும் மறப்பானாக அர்த்தம் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்ங்கிறத மறத்தல் என்பது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுகிறார் பரிமேலழகர் மறப்பானாக என்ற பொருளில் வந்ததுங்கிறார் யார் மாட்டும் வெகுளியை மறப்பானாக பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுனர் புறையுடைமை அதிகாரத்தில் பார்த்தோம் அதனால தான் புறையுடைமைக்கு அப்புறம் இந்த அதிகாரத்தை வச்சுருக்கோம் புறையுடைமை பழகணும்னா புறையுடைமைன்னா பொறுமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பொறுமையாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் கோபம் வராமல் இருக்கிறது தானே சொல்கிறோம் ஆகையினால இந்த வெகுளாமை அதிகாரத்தை அதோட சேர்த்துருக்கோம் நாம் ஆகா புறையுடைமைக்கு பிறகு நாம் வெகுளாமை அதிகாரத்தை ஏன் சிந்திக்கிறோங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் யார்கிட்டேயும் சரி தனக்கு சமமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தமக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு சாதாரணமாக இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி யார்கிட்டையும் கோபத்தை வெளிப்படுத்தாது அதனால் என்ன ஆகும்னா தீய பிறத்தல் அதனான் வரும் அதனால் அதனால்னா அந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறதுனால தீய பிறத்தல் வரும் தீமைகள் ஏற்படும் அர்த்தம் எல்லாருக்குமே அதனால் துன்பம் தோன்றுகிற காரணத்தினால இது காலங்காலமாக இருக்கப்பா இன்னைக்கு நேத்திக்கில்ல காலங்காலமாக இந்த உண்மை இருந்து கொண்டிருக்கிறது என்று இங்கே கூறுகிறார் பிறத்தல்னா தோன்றுதல்னு அர்த்தம் அல்லது மறுபடியும் பிறக்கிறதுக்கும் அது காரணமாகும் என்றும் பொருள் சொல்லலாம் ஆக துன்பத்துக்கு காரணமே தீயை பிறத்தல் அப்படின்னு சொன்னால் துன்பம் தோன்றுதல் அந்த வெகுளியினால் வரும் கோபத்தினால் வரும் இது இகலோகத்திலே பார்க்கலாம் அன்னைக்கு அவன் என்ன கோபிச்சான்னு சொல்லி தீமையை கொடுப்பான் அப்படியும் வர்றது உண்டு இது அதிருஷ்ட சக்தியினுடைய கோணத்தில் பார்த்தோமான சாஸ்திர திருஷ்டியில் அந்த கோபமானது பாபமாக மாறிக்கும் அடுத்த பிறவியிலையும் அது துன்பத்துக்கு காரணமாக அமையும் என்பதும் கருத்து இதுக்கு முன்னால் குரல்லையெல்லாம் என்ன சொன்னார்னா கோபம் வந்த பிறகு அதை தடுக்கிறத பற்றி சொன்னார் அப்படி தடுத்து நிறுத்தி பழகினவன் அதுக்காட்டிலும் என்ன பண்ணணும்னா கோபமே வராத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னார் வெகுளியை மறக்க வேண்டும் மறப்பானாகன்னா முற்றிலும் விட்டு விடுவானாக அப்படிங்கிறது அர்த்தம் ஆ கோபத்தால் வரக்கூடிய கெடுதிகள் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது பல வகையில் வரும் அது ஆகையினால் யார்கிட்டையுமே கோபப்படாதே என்பதுதான் சாரம் அப்போ இதனுடைய பதவுரையை பார்ப்போம் வெகுளியை அப்படின்னா வெகுடுதலை கோபத்தை யார் மாட்டும் எவரிடத்தும் மறத்தல் அவர் செய்த தவறை பொறுத்து மறந்து விடுதல் நல்லது அதனான் அந்த கோபத்தினால் திய பலருக்கு துன்பங்கள் பல பிறத்தல் தோன்றி வரும் தொடர்ந்து வருத்தி வரும் ஆகவே வெகுழுதலை கோபத்தை எவரிடத்தும் அவர் செய்த தவறை பொறுத்து மறந்து விடுதல் நல்லது அக்கோபத்தினால் பலருக்கு துன்பங்கள் பல தோன்றி தொடர்ந்து வருத்தி வரும் இதுதான் இந்த குரலின் பொருள் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் அனைவருக்கும் மனமார்ந்த